प्रपन्न तोत्र कृष्णाय ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணாயீத்தமே भगवान श्री कृष्णर தியானம் பண்ணுறதுக்கான பகிரங்க சாதனத்தை உபதேசம் பண்ணுறார் முக்கியமாக கர்மயோகியாக இருக்கணுங்கிறத கடந்த ரெண்டு ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கார் திரும்பவும் அதனுடைய கருத்துக்களை மனசில் பதிய வைக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அதாவது ஒருத்தன் கர்மயோகத்தை நல்லா பண்ணியிருந்தால் தான் ஓரிடத்துல அமர்ந்து தியானம் பண்ண முடியும் ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சால் ஒரு மன அமைதி ஒரு மன நிறைவு வரும் கடமைகளெல்லாம் சரியாக செய்யலன்னு சொன்னால் நம்ம இதெல்லாம் செய்யணும்னு நினச்சோம் செய்ய முடியலையே அப்படின்னு அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க அதாவது நிறைய காரியங்களை வச்சுக்கிட்டு நம்மளால் சிலதை தான் செய்ய முடியும் சில செய்ய முடியலைங்கிற போது ஓவராக நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுறோம் நம்மளால் முடியும்னு நினச்சிட்றோம் அப்புறம் நம்மளால் பண்ண முடியறதில்ல நம்ம ஆசைப்பட்டது நடக்கலையுன்னு சொல்லி நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சிடுறோம் அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ்ஸு அதுதான் மன அழுத்தம்னு பேர் நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் செய்யணும் நமக்கு ஆசை ஆயிரம் இருக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும் நினச்சதெல்லாம் நடந்துடுதுன்னு சொன்னால் அப்புறம் இந்த பிரபஞ்ச நியத்தியே சரிவராமல் போயிடும் அதுக்கு நிறைய நம்ம நல்ல இதெல்லாம் அதுக்கான சூழ்நிலை நமக்கு உருவாகும் ஆகவே எப்போவுமே நமக்கு வாழ்க்கையினுடைய லிமிட்டேஷன்ஸ்லாம் புரியணும் நம்முடைய உடம்பு நமக்கு இருக்கிற சக்தி படிப்பு நமக்கு இருக்கிற சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தன்மை அமைகிறது யாராக இருந்தாலும் சரி மிக சாதாரண காரியங்களை பண்ணுறவங்களோ பெரிய காரியங்களை பண்ணுறவங்களாக இருந்தாலும் அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஆக தியானம் பண்ணுறவனுக்கு பொறுப்புகள்லாம் நிறைய இருந்தது இல்லை மனசு பக்குவப்படலைன்னா அமைதியாக உட்கார முடியாது பரபரப்பான மனத்தை வச்சுக்கிட்டு எப்படி தியானம் பண்ண முடியும் அமைதியான மனத்தை தான் வச்சுக்கொண்டு தியானம் பண்ண முடியும் அமைதியும் ஒரு ஆழமான அதிருஷ்ட சக்தியும் கொடுக்கக்கூடிய சக்தி கர்மயோகத்துக்கு தான் இருக்குது அந்த கர்மயோகத்தினால ஒரு மன தூய்மை மன அமைதியை பெற்றால்தான் நம்ம தியானம் பண்ண முடியுங்கிற காரணத்தினால பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் தியானம் பண்ண விரும்புகிறவன் அல்லது மோட்சத்தை அடைய விரும்புகிறவன் ஞானத்தை பெற விரும்புகிறவன் முக்கியமாக இங்கே நாம் வந்து ஞானத்தை பெற விரும்புகிறவன் அப்படின்னு சொல்றது தான் பொருத்தம் ஞானத்தை பெற விரும்புகிறவன் ஞானத்தின் வாயிலாக முக்தியை பெற விரும்புகிறவன் என்ன பண்ணணும்னு கேட்டால் முதல்ல கர்மயோகம் பண்ணணுங்கிறார் ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே யோகம் ஆறு ருக்ஷோகோ முனேஹே மனசை பக்குவப்படுத்தி ஞானத்திற்கு தகுதியுடையதாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகின்ற முரையான விவேகிக்கு இந்த இடத்துல முனேகேன்னு இருக்குது விவேகி தர்மா தர்ம விவேகி பந்தம்னா என்ன மோக்ஷம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற விவேகி நித்யா நித்திய விவேகி அப்போ ஏற்பட்ட விவேகிக்கு மோக்ஷத்தை அடையிறத்துக்கு ஞானத்தை அடையிறதுக்கு பக்குவத்தை அடையறத்துக்கு கர்மம் சாதனமாகறதுங்கிறார் ஆறுருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் காரணம்னா சாதனம்னு அர்த்தம் கர்ம யோகம் பண்ணினாத்தான் ஞான யோகத்துக்கு தகுதி வரும்னு அர்த்தம் அதுக்கு அடுத்த வரி சொல்கிறது யோகாரூடசிய தஸ்யவ அவனுக்குத்தான் யார் கர்மயோகத்தை பண்ணி மனசை நல்லா பக்குவப்படுத்தியிருக்கானோ அவனுக்குத்தான் யோகா ரூடசிய யோகா ரூடசியன மனசை பக்குவப்படுத்தினவனுக்கு கர்மயோகத்தினால் பக்குவப்பட்ட தன்மை உடையவனுக்கு ஷமஹா காரணம் உச்சதே ஷமஹான்னு சொன்னால் கர்மத்தை தான் சாதனம் இந்த கர்மத்தை விடுறதுனா சன்னியாசம்னு அர்த்தம் ஏன்னா இவன் வேதாந்தம் படிக்கணும் ஞானம் அடையணும்னு சொன்னால் கர்மமே பண்ணிட்டுருக்க முடியாது அதனால் இந்த இடத்துல ஷமஹாங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் சன்னியாசகான்னு அர்த்தம் சொல்லியிருக்கார் அது பொருத்தமாகவும் இருக்கிறது ஆக மனதை பக்குவப்படுத்துபவனுக்கு கர்மயோகம் சாதனமாக அமைகிறது மனதை பக்குவப்படுத்தி கொண்டவனுக்கு கர்மத்தை விடுவது சாதனமாக இருக்கிறது ஏனென்றால் அவன் ஞான தகுதியை பெற்றுவிட்டதால் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும் அஞ்சாவது அத்தியாயத்தில் கூட நம்ம பார்த்தோம் ஆறாவது ஸ்லோகம்னு நினைக்கிறேன் சன்னியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்தும் அயோகத்த யோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேணாதி கச்சின்னு அதாவது கர்மயோகம் பண்ணாமல் கர்ம சந்யாசம் பண்ணுறது துக்கத்தை கொடுக்கும் கர்மயோகத்தில் தன்னை இணைச்சு கொண்டவனுக்கு விவேகிக்கு அச்சிரேன பிரம்ம அதிக சதி அவன் விரைவில் பிரம்மத்தை அறிந்து கொள்கிறான் உணர்ந்து கொள்கிறான் அந்த இடத்துல பிரம்ம சப்தத்துக்கு சங்கராச்சாரியர் சன்னியாசம்னே அர்த்தம் பண்ணியிருக்கிறார் ஆ ஞானத்தின் பொருட்டு மேற்கொள்ளப்படுகிற துறவு துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறான்னு இந்த கருத்தை தான் இங்கேயும் சொல்றார் சமகான்னு சொன்னால் இங்கே செயலை விடுவது சந்நியாசம் பண்ணுவது என்று பொருள் தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் ஆறு ருக்ஷோர் யோகம்